வணக்கம் நற்றினியின் எட்நூத்தி எண்பத்தி செய்தி சேவை அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் நிலவேம்பு கஷாயம் குறித்து வதந்தி பரப்புவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்த விசாரணை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரயிலில் ஆயுதங்களுடன் பயணிகளை அச்சுறுத்திய மேலும் இரண்டு கல்லூரி மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் தோட்டங்களில் கள்ளத்துப்பாக்கி பதுக்கி வைத்திருப்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது பழனி உட்பட தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற முருகன் திருக்கோவில்களில் கந்தசஷ்டி திருவிழா நேற்று தொடங்கியது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் நீண்ட தூரம் செல்லும் சுமார் ஐநூறு ரயில்களின் பயண நேரம் குறைக்கப்பட உள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பாநகர் மற்றும் பஞ்சாப் மானிலம் பத்தான்கோட் இடையே கட்டப்பட்ட ஆற்றுப்பாலம் உடைந்து விழுந்ததில் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் கேரளாவில் நடைபெற்ற சோலார் பேனல் மோசடி குறித்த விசாரணை அறிக்கை நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹிமாச்சலப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அம்மாநில ஆளும் கட்சியான காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஆகிய இரு கட்சிகளும் தங்களது வேட்பாளா்களை அறிவித்துள்ளனா் கிருஷ்ணராஜ சாகர் அணையின் நீர்மட்டம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றி பதினான்கு அடியை எட்டியுள்ளது வடகொரியா மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்குமாறு ஜப்பான் பிராந்தியத்தில் உள்ள போர்க்கப்பல் ஒன்றுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிரியா நாட்டின் ரக்கா நகரில் ஐ அமைப்பினர் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக சிரியா நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் நலனை காப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் அப்பாசி தெரிவித்துள்ளார் இலங்கையில் போர்க்கைதிகளாக உள்ள தமிழர்களை விடுதலை செய்யுமாறு இலங்கை தமிழ் இயக்கங்களின் தலைவர்கள் அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் பங்களாதேஷ் நாட்டில் அந்நாட்டு தேசிய கொடியை அவமதித்ததாக முன்னாள் பிரதமர் காலிதா ஜியா குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார் நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது உபயோகத்திற்கு பின் மக்கக்கூடிய வகையிலான புதிய காலனிகளை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதனால் மக்காத காலனிகளால் பூமி பாழ்படுத்தப்படுவது தடுக்கப்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் உலகெங்கிலும் வன்முறை போர் நோய்கள் இவற்றைக் காட்டிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் அதிக அளவில் மக்கள் உயிரிழப்பதாக ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது இந்தியாவில் மிக குறைந்த விலையில் உள்நாட்டு பயணிகள் விமானப் போக்குவரத்து சேவையினை அளித்து வரும் இண்டிகோ நிறுவனம் சென்னையிலிருந்து பெங்களூரு கோயம்புத்தூர் புனே டெல்லி போன்ற இடங்களுக்கு செல்ல பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது பிளிப்கார்ட் நிறுவனத்திற்கு போட்டியாக இருநூற்றி அறுபது கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையின் போது வழக்கமாக விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் அளவில் இந்த ஆண்டு முப்பது சதவீதம் சரிவு ஏற்பட்டதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெசி ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் தனது நூறாவது கோலை பதிவு செய்துள்ளார் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஒலிம்பியாக்கஸ் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் அவர் இந்த மைல்கெல் சாதனையை பாகிஸ்தானுக்கு எதிராக அந்நாட்டில் டி டுவெண்டியில் விளையாட விருப்பமில்லாத இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அத்தொடர் முழுவதும் நீக்கப்படுவார்கள் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் எச்சரித்துள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் விராட் கோலியை இரண்டாம் இடத்திற்கு தள்ளி டி முதலிடம் பெற்றுள்ளார் பந்து பட்டியலில் பாகிஸ்தானின் ஹசன் அலி முதலிடம் பிடித்துள்ளார் ஜிகிர் தண்டா படத்தை ரீமேக் செய்ய பலத்த இந்நிலையில் இயக்குநர் நிஷிகாந்த் காமத் இப்படத்தை இந்தியில் இயக்க உள்ளார் நடிகர் அஜய் தேவ்கன் இந்த படத்தை தயாரிக்கிறார் சாகசம் படத்துக்கு பிறகு நடிகர் பிரசாந்த் நடிக்கும் ஜானி திரைப்படத்தை ஸ்டார் மூவிஸ் சார்பில் பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் தயாரிக்கிறாா் இந்த படத்தில் பிரசாந்துடன் பிரபு சஞ்சிதா செட்டி ஆனந்த்ராஜ் கலைராணி உட்பட்ட பலர் நடிக்கிறார்கள் ரஜினியின் டு ஒ திரைப்படம் அனைத்து சாதனைகளையும் முறியடிக்கும் என இந்தி நடிகர் அமீர் கான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்